அவர்கள் கூறியதாவது நபிசல்லும் அலிஹிவசம் அவர்கள் தொழுது கொண்டிருக்கும் போது நான் அவர்களுக்கு எதிரில் படுத்திருந்தேன் அப்போது நான் மாதவிடாயுடன் இருந்தேன் நபிசல்லாகும் அலஹி வசல்லம் அவர்கள் சுஜூல் செய்யும் போது சில வேளை அவர்களுடைய ஆடை என் மீது படும் அவர்கள் ஒரு விரிப்பின் மீது தொழுதார்கள்